தலைப்பு 49, ஒன்பது சிவம் என்பதன் பொருள் சிவம் என்பதற்கு பொருள் சச்சிதானந்தம் சச்சிதானந்தம் என்பது சத்து சித்து ஆனந்தம் இதில் சிகரம் சத்து வகரம் சித்து மகரம் ஆனந்தம் சிகரம் எல்லாம் உள்ளதாய் விளங்குவது வகரம் எல்லாம் விளங்குவதாய் உள்ளது மகரம் இரண்டினாலும் நிரம்பிய இன்பம் சிறு குறிப்பு சிவ சிவ என்பதற்கு பொருள் அனாதியாய் மலமில்லாத சர்வ வல்லமை உடையது சி என்பதற்கு பொருள் அனாதியாய் மலம் இல்லாதது வ என்பதற்கு பொருள் சர்வ வல்லமை உடையது சி என்னும் எழுத்துக்குப் பொருள் இதன் பீஜாட்சரம் ஐந்து அவை விந்து நாதம் சகர உற்று அகரம் இகரம் இவை கூடியது சிகரமாகிய ஓர் உருவம் இதற்குப் பொருள் சுத்த சன்மார்க்க காலத்தில் வெளிப்படும்